வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன சமையல் விஷயந்தான் ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அகத்திக்கீரையை பற்றி நான் சொல்ல போகிறேன் அகத்திக்கீரைன்னா எங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன சாதாரண கீரை தானே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த அகத்திக்கீரை வந்து எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்குமே வந்து முழுமையாக தெரியல இந்த அகத்திக்கீரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள பூ இலை காய் பட்டை வேர் எல்லாத்தையுமே நம்ம மருந்தாக யூஸ் பண்ணலாம் இந்த கீரை வந்து காய்ச்சல் இருக்கும்போது நம்ம இதை சூப்பு பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து காய்ச்சல் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் நமக்கு இந்த அல்சருன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த காஃபி டீ குடிக்கிற பித்தம் இது போக்குறதுக்கு வந்து இந்த அகத்திக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அகத்திக்கீரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வந்து தலை தூக்கி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனால் வயிறு பிரச்சனையே வராது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அகத்திக்கீரையை வாரம் ஒரு முறை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அகத்திக்கீரையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் எல்லா விதத்துலையும் நீங்கள் சேர்க்கலாம் சாம்பார் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் குழம்பு அதாவது வந்து சூப்பு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் அது மாதிரி எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அகத்திக்கீரையை கண்டிப்பாக வாரம் ஒரு வாட்டி நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் இது குளிர்ச்சியும் கூட நம்ம இனி வரும் காலங்களில் வந்து நம்ம உடல் வெப்பத்தையெல்லாம் குழச்சிட்டு இந்த வெப்ப சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த அகத்திக்கீரை வந்து ரொம்ப முக்கியமான மருந்து மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரையை வாரம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் வயிறு சம்மந்தமான பிரச்சனை யாருக்குமே வராது நன்றி